கந்த நன் மலர் காயபூஷணி வந்தனே செயல் புகழ வாக்கியன் பூஷணே வந்தனே ஜரம நம்பியாட்சையும் சிவன் தன் பூசையே விஸ்வ பிரதான இறை வழிபாடு அர்த்தம் இறைவழிபாடு சொல்ற கந்த நன் மலர் ஒடு காயபூஷணை காயத்தினால் செய்கிற பூஜை என்ன பகவானுக்கு தேவை செய்கிறதுதான் உடல்நாள் கோயிலுக்கு போய் அங்கே பகவானுக்கு தண்ணி ஊற்றுறது செய்கிறதோ அல்லது பூ கற்று செய்கிறது உள்ள பூசன்னு சொல்லப்பட்டது இல்லைன்னா வாசல் இல்லா புசம்னு செய்யலாம் ஒரு தான் சாத்திரம் சொல்லுவால் சொல்ல மாட்டாங்க அதனால் இல்லைன்னாக்கா அதுக்கு அடுத்தபடியாக வச்சுக்கலாம் தவறில்லை ஆக பூவினால செய்யப்படுதுதான் பூசை என்ன பேர் பூவினால் செய்யப்படுவது பூசை ரெண்டாம் வேற்றுமை உடல் உடனே உடம்பு உருவந்தோம் உடல் துவக்கத்தொகைன்னு சொல்லுவாங்க பூவினால் பூ பூவை கொண்டு ரெண்டாம் வேற்றுமை இது ஆள் ஆண் ஓடு உடன் என்று சொல்லக்கூடியது அது துணை வேற்றுமைகள் அதனால் பூவினால் அல்லது பூவினால் பூவை கொண்டு செய்கிறது இருக்கே பூஜை பூசைன்னு அதுதான் பூஜை என்ன பூவில்லாம் பூஜை ஆகாது புறத்தை கந்தனன் மலரோடு காயபூஷணின்னு சொல்லப்படும் வந்தனை செயல் அதற்க வந்தனையென்னா புகழ் வாக்கின் பூசணை தோத்திரங்கள் சொல்வது தேவாரம் திருவாசகம் பெரியவர்களுடைய பாடல்கள் செய்யலாம் நமக்கும் பாடல் செய்யக்கூடிய ஆற்றல் தான் செய்யலாம் எல்லோருக்கும் இதுக்கு மகிமை குறைவு பெரியவர்கள் பாடின பாட்டுக்கு தான் மகிமை அதிகம் ஏன்னா அவர்கள் அனுகிரகம் பட்டு பாடினது நம்மளும் அணுகுறெல்லாம் பாடுறோம் இதுக்கெல்லாம் பகவான் ஏற்றிக்க மாட்டார் பெரிய ஏதோ பக்தி இருந்தாக்கா அது நீ பாலினாலும் ஏற்பார் பக்தியும் முக்கியத்துவம் கொடுப்பார் அவ்வளோதான் வந்தனை செயல் புகழ் வாக்கன் பூஷணை அதாவது புகழ்கின்றது வாக்கினால் புகழ்கொண்ட வாக்கின் பூஷணு பேர் வந்தனை அற மனம் பத்தியால் செய்யும் சிந்தனை இந்த பந்தத்திற்கு விடுபடுவதற்காக மனமானது பக்தி என்னாக்கா இறைவனோடு நெருங்கிய ஒரு மா தன்மை பக்தினே என்ன பற்றியிருப்பதுன்னு அர்த்தம் இறைவனே பற்றியிருக்கின்ற அந்த நிலையானதற்கு சிந்தனை சிந்தனை தான் ஆகும் இது மனதின் பூசனை நேதமும் சிவன் கண் பூஜையே இப்படிப்பட்ட நியமங்கள் இருக்கு எல்லாம் சிவனுக்குரிய பூஜைகள் மூணு நாள் செய்யலாம் மண வாக்காயம் திரிகரணை சுற்றி திரிகரணத்தினாலும் செய்யலாம் அவர் எது செய்யுமோ அது செய்யலாம் சமந்தர் வாக்கினாலும் செஞ்சாராம் அதனால் அவருக்கு காசு கொஞ்சம் தாங்காது மாற்று குறச்சிட்டு கொடுத்தாராம் அப்புறம் சுவாமிகள் மண வாக்காயம் மூணு நாள் செஞ்சாராம் அதனால் மாற்று இல்லாமல் காசு கொடுத்தாராம் அப்படின்னு தியாவரத்தில் சொல்லப்படுது அதுக்காக வருத்த வட்டாரம் சம்பந்தர் என்ன நம்ம காசுக்கு போனால் நேரம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க இங்கே அவர் காசுக்கு கொண்டு போனால் சீக்கிரம் சமான் கொடுக்குறாங்களே என்ன காரணம்னா உன்னுடைய காசு மாற்றி குறைச்சல் அப்படின்னாரா பகவான் ஏன் அப்படின்னு சொன்னால் நீ காய்ச்சினால சேவை செய்யலை அதுக்காக குறைச்சி தான் கொடுப்பேன் அப்படின்னா அப்பக்கா சரி வாசிக்கிற காசு தரிதாரா ம மற்ற காசு வேணா எனக்கு கூட அப்படி செய்யப்பட்டது அப்படி போல் மூண்டின் மூலமாக செய்வதில் உயர்வு ரெண்டு செஞ்சாக்கா அதுக்கு அந்த மாதிரி தான் ஒன்று செஞ்சாக்கா அதுக்கு வந்து போயிடும் ஆக மனவாக்காயம் மூணு செய்யணும் என்பது கருத்து புராதனியம நியமங்கள் புகண்டனம் மேல் பிராணனதின் யாமம் அது பேசு பிராணாயாமம் வாயு விளம்புவர்கள் பிராணனென நிரோதனமே செயலதனை நித்தலுமாய் ஆமந்தான் ஸ்ரீஸ்வரகீதையிலே பருமத்தியாயம் பாட்டு இதுவரைக்கும் இந்த நியமங்களை பற்றி மங்களை பற்றி சொன்னார் அதில் யமம் பற்றி சொல்லி அவர் நியமத்தை சொன்னார் அது நியமமானது இனிமே பிராணாயாமத்தை பற்றி சொன்னார் அதெல்லாம் சொல்லிவிட்டார் அதாவது அட்டாம யோகத்தில் யம நியமங்கிற சொல்கிறது அது சொல்லி முடிஞ்ச பிறகு பிராணாயாமம் ஒன்றாவது அந்த யம நியமங்களில் முதல்ல யமத்துக்கு அகிம்சை சத்தியம் அஸ்தேயம் அப்புறம் கிரக ஐந்தும் யமத்துக்கு சோசம் சந்தோஷம் தவம் சுவாத்தியம் ஈஸ்வரப்பிரதானங்கள் சொல்லக்கூடிய ஐந்தும் சொல்லப்பட்டன முன்பாட்டோடு இசை பிரதானம் முடிஞ்சது யமன் நியம ஆசனம் என்னாலும் சொல்கிறாரு இப்போது நீயமானி ஆசனை பிராணாயாமத்தை சொல்ல சொல்லும்போது புராதனர் ஓதிய மிக பழமையானவர்களாகிய முனிவர் முனிசுரர்கள் சொல்லப்பட்ட ஈம நியமங்கள் புகண்டனம் இதுவரை சொல்லியாச்சு மேலுமேல் பிராணன் அதின் அதாவது பிரானனுடைய யாமம் அது பேசும் அதான் பிராணயாமம் யாமம்னா பயிற்சி அல்லது அடக்குதுன்னு அர்த்தம் காற்றின் பயிற்சி மூச்சு பயிற்சின்னு சொல்லுவாங்க தமிழை சொல்லுவாங்க யாமம்னா அடக்குது ஆக பேசு பிராணாயாமம் சொல்லுங்கிற பிராணாயமானது சொல்லப்படும் அது எப்படி விராவி என்ன விரைவிங்கிறது தான் விராவினு வந்தது கலந்துன்னு அர்த்தம் விரைவி கலந்து உடலுறும் வாயு விளம்புவர்கள் பிராணனம் உடம்புல கலந்து இருக்கின்ற காற்றைத்தான் பிராணன் சொல்றது அந்த பிராண உட்டு பிரிவுகள் ஐது வியாணன் பிராணன் அபானன் சமானன் உச்சாரணன் சொல்லக்கூடிய ஐந்து பிரிவுகள் பொதுவாக எல்லாம் பிராணம் தான் பிராணன் வாய்க்கலன்னு சொல்வார்கள் ஏன்னா நிரோதமே செயல் அதை கட்டுப்படுத்துதல் அடக்குதல் செய்வது தான் அதனை நித்தலும் ஆமம் தான் அது நித்தம் ஆயாமம் ஆயாமம் சொல்வது அடக்குதுங்க ியமாருந்தசக சந்தமுற்ற சகர்பகர்பமாய் சிந்தையூர் திரண்டாகவும் தப்பினார் பிரிக்கிறார் மந்தம் உத்தமம் மத்தியமம் என்று இங்கு அந்த நல்லுயிர் யாமம் அறிபவர் சொல்லுவார் அதை பற்றி சாரமாக தெரிந்து கொண்டிருக்கின்றவர்கள் மந்தம் மத்தியமம் உத்தமம் என்று முன்னாள் பிரிக்கிறார்கள் என்று சொன்னார் அது எப்படின்னு சொன்ன சந்தம் உற்ற சகர்பம் சத்தத்தோடு கூடியது அகர்பம் சத்தம் இல்லாதது சிந்தை உற்று இரண்டாக ஓம் செப்பினார் அப்படி சிந்தனை பண்ணி ரெண்டாக பிரித்து சொல்லியிருக்கிறார்கள் அதை பற்றி அடுத்ததில் சொல்கிறேன் மந்தமாரிரு மா திரை மதிமோத்தமங்கள் அந்த வெள்ளிரட்டன் மாத்திரை அடக்கல் கந்த வேற்பூறம் கம்பனம் கிளம்புகை இவையால் அந்த மாச்சையும் ஒன்றின் இருபத்தி ஓராது பாட்டு மந்தம் என்பது ஒன்று ஆரியிறு மாத்திரை மந்தம் என்று சொல்லக்கூடியதில் அதாவது மாத்திரை அளவு கைநடி பொழுது அல்ல கண்ணிமை பொழுது ஒரு வினாடினு கணக்கெடுத்துருக்காங்க அப்படிங்கிறது அதில் ஆறிறு மாத்திரை பன்னெண்டு மாத்திரைகள் மத்தியமா உத்தமங்கள் அந்த எல் இல்லைன்னா எல்லை பகுதி மட்டும் இருக்கிறது பகுதி அர்த்தம் இரட்டு இரண்டுடன் இரண்டுடன் மாத்திரை அடக்கல் அதாவது பிராணாயாமம் செய்யும்போது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு பன்னெண்டு என்றதுக்குள்ள அது இழுக்கிறது அது இழுத்து அப்புறம் அடக்கி அப்படி வர்றது அது ரேசியாக போகிற கும்பகம்னு சொல்லுவாங்க அது பிராணாயாமத்தில் பல ரொக்கம் சொல்கிறாங்க இது பொது விளக்கணும் ஒரு பன்னிரெண்டு வினாடி இழுக்கிறது வச்சுக்கிட்டாக்க பன்னிரெண்டு வினாடி அடக்கணும் இருபத்தி நாலு வினாடி விடணும் இது ஒரு முறை இல்லை இருக்கிற அளவுக்கே நிறுத்தி விடுறதும் உண்டு இது ஆரம்பத்தில் மந்தமன்றில் போயிடுறதுக்கு அப்புறம் மத்தியம்னு சொன்னாக்கா இன்னொரு பன்னெண்டு வினாடி இழுக்கிறது இருபத்தி நாலு அளக்கிறது இருபத்தி நாலு விடுறது அப்புறம் உத்தமம்னு சொன்னால் வினாடி இழுக்கல் நிறுத்தல் விடுதல் இப்படி மூன்று விதமாக பிரிக்கிறார் மந்த மத்தியமும் உத்தமம் அவர்கள் முடிஞ்ச வரை செய்யலாம் என்பது கருத்து ரசம் பிறக்கும் பாட்டா இருபத்தி மூணாவது பாட்டு வழக்கம் வருது அதனால இது எல்லை இதட்டு இரட்டுடன் முன்னாடி ஆறு மாத்திரே சொன்னார் மந்தத்துக்கு மத்திய மொத்த மங்களுக்கு அதேபோல் ரெண்டு மடங்கு இன்னொரு மடங்கு ஆகும் மூணு மடங்குன்னாரு அடக்கல் இல்லை அடக்கடு தான் இதுக்கு என்ன பலன் என்ன அப்படின்னு சொன்னால் அடையாளம் இப்படி செய்கிறதுனால கந்த வேர்புருகள் வேர்பொருள் கருதம்னா கழுத்து கழுத்துக்கு அடியில் வேர்க்குமம் அந்த ஆறு மாத்திரை செய்யும்போது முன் மந்தத்தில் மேலே மத்திய என்னன்னா கம்பனம் உடம்பெலாம் நடங்குவான் அப்படியே அது அடையாளமா அப்புறம் அதற்கு மேலே முப்பத்தாறு மாத்திரை அவர்கள் செய்வாரில்லையானால் கிளம்புகை மேலே போகும்மா சைதம் போயிடுமா அப்படியே மேலே போய் அப்படியே தொலைச்சி தொடர்ச்சியாக போகிறது முடியும் அதான் மேலே நடக்கிறதுலாம் வெள்ளி நடக்கிறதுலாம் இந்த அபியாச பலம் தான் காற்றுந்தான் காற்றுங்கிறது சமத்தன்மை செய்தால் காசை மதக்க ஆரம்பிச்சிடும் இப்போ நடக்கிறது அப்படி இல்லை ஒன்று இழுக்கிறது அதிகமாக இருக்கும் விடுறது அதிகமாக இருக்கும் இல்லை இது குறைவாக இருக்கும் அது குறைவாக இருக்கும் கேட்டதாலும் சமம் கிடையாது எங்கேயுமே சமம் இருந்தால் தான் அது ஒழுங்காக செயல்படும் சமபாவனை பழகிறது தான் இழுக்கிறது எவ்வளவோ இது அடக்கிறது அவ்வளவோ விடுறது இது சவபாடு வரும் அப்படி செய்யும்போது இந்த மூணு நிலை சொல்கிறாங்க சரியே அதாவது கழுத்துக்கடியில் வேர்க்கிறது ஒரு அடையாளம் சை நடுக்கம் ரெண்டாவது மூன்றாவது சைர மேலே கிளம்பும் இந்த மூணு நிலைகள் சொல்லப்பட்டுள்ளன அதுதான் கந்த வேர்ப்பொரும் கம்பனம் நடுமுதல் கிளம்புகையை மேலே கிளம்புதல் இவையார் இவையால் அந்த நாச்சையும் ஒன்றினுக்கு ஒன்று நன்மையை முடிவாக செய்யக்கூடிய இது ஒன்றுக்கு ஒன்று சித்து வேணுமெண்ணால் இதெல்லாம் அபியாசம் பண்ணால் சித்து சித்துக்களை தான் பிரணாயகம் அபியாசம் இதை பறக்கிறது மேலே மேடம் நடக்கிறது பறக்கிறது எல்லாம் ஒன்று இது அபியாஸ் பண்ண மூணு மூணா உத்தரவன் பேர் எப்படி கருத்து அகற்பம் அல்லதா மந்திர மதத்திலேயானவாயா மந்தான் சகற்பமாம் வியாக்குருதி ஓங்காரம் சாவி திரிதனை முக்கால் வகிக்கு மேலையாம் இடம் வளம் வழங்கிய வாகிலை வளமாக முகக்கவென் அறிந்தவர் யோகத்திலே முயன்ற முடிந்தாரால் அகர்பம் அல்லதாம் மந்திரம் மந்திரம் அல்லதாம் அகற்பம் அன்பை மனிதன் மந்திரம் சோழ சேர்த்தி மூச்சு இழுக்கிறது இல்லாதது அகற்பம் வேறு அகத்திலே யான ஆயாம் ஆயாமந்தான் சகற்பம்மாம் அது மந்திரத்தோடு கூடி அந்த காட்டு விழுக்கிறது இருக்க அது சக்கரப்பான்னு போயிடும் அது என்ன மந்திரங்கள் வியாகுர்த்தி ஓங்காரம் சாவித்திரி இப்படிப்பட்ட மந்திரங்களை செய்யலாம் அதில் முக்கால் வகிக்கும் இல்லையாம் மூன்று முறை அந்த மந்திரத்தை சொல்லலாம் அல்லது மூன்றும் சேர்த்தியோட சொல்லலாம் ஓங்காரம் சொல்லலாம் சாவித்திரி மந்திரம் சொல்லலாம் காயத்ரி மந்திரம் சொல்லலாம் அப்புறம் வியாகரஜின்னு அது ஒரு மந்திரம் இருக்கா சொல்லலாம் இது மூன்று வினாடிகள் மூன்று மூன்று முறையும் சொல்லலாம் எவ்வளோ சக்தி இருக்கோ அந்த அந்த அளவுக்கு சொல்லிகிட்ருக்கலாம் இடம்பளம் வழங்கிய வாயுவை அதாவது வடப்புறமாக எடப்பா மூக்கில் போய்ட்டுருக்கு அந்த காற்றை வளமாக முகக்க என்று அறிந்தவர் யோகத்தில் முயன்றிடம் உழைந்தாரால் அதாவது யோகம் மார்க்கத்தில் அவர்கள் பேச்சுடைய அர்த்தம் இடம் பலம் போகக்கூடிய இந்த வாயுவை இப்படி சகர்பம் சகர்ப்பம்னா மந்திரத்தோடு கூடிய ஓம் அனு சொல்லிக்கிட்டே இழுத்திக்கிட்டே இருக்கணும் அல்லது ஓம் சிவா சிவா என்று சொல்லிவிட இழுக்கலாம் சுருக்கமான மந்திரமாக வச்சு இருக்கணும் அப்படி இழுக்கும்போது அது மந்திரம் காற்றோடு சேர்ந்து உள்ளே போகணும் இது சகர்பம் பெறும் சகர்பம்னா மந்திரம் இல்லாமல் போகணும் வெறும் காட்டு மட்டும் இதுக்கு இதுக்கு என்னன்னா இது மந்திர சக்தி சேரும்போது புண்ணியம் அதிகம் பகவானுடைய அனுகிரகம் தீவிரமாக கிடைக்கும் இது வெறுமனையே இருக்கும் வறட்சி ஆகவே இப்படி பிராணாயமத்தினுடைய தன்மை சேர்ந்தவர்கள் சொல்கிறார்கள் இடத்தில் வளங்குதை என்றும் சொல்ற அதாவது பூரகம் பண்ண காட்டு இழுக்கிறது ரேசம் மண்ணை காட்டு வர்றது கும்பகம்னா உள்ள அடக்கிறது இதுதான் இது வலது மூக்கின் வழியாக இழுக்கிறது தான் கிரமன் வலது மூக்கமாக இழுக்கணும் இழுதுல இழுக்கணும் அப்புறம் மீண்டு வலது இழுக்கணும் மீண்டும் வளதில் எடுக்கணும் இதற்கு இடையில் நிறுத்தலாம் கும்பகமன் பேர் பிராணாயாமம் பல விதமாக இது பொது இது அதன் பிறகு வளத்தில் எடுத்து கும்பகம் பண்ணாமே கூட இந்த பக்கம் வர்றது உண்டு இது நாடி சுத்தின்னு பேர் இது பிராணாயம் பேர் இல்லை இந்த யோகாசனங்கள்லாம் செஞ்ச பிறகு நாடி சுச்சிக்கணும்னு ஒரு விதி வச்சுருக்காங்க அதுக்கு நாடி பேர் நாடு அந்த நரம்புகள்லாம் சுத்தம் பண்ணுறதுன்னு அர்த்தம் அது இது பிராணாயாமத்தில் அது ஒரு பகுதி அதனால் பூரகம் ராசகம் கும்பகம் கும்பகத்தில் ரெண்டு விதம் பாகிய கும்பகம் ஆந்திர குமம் ரெண்டு தான் சொல்லுவாங்க வெளி குபகம் அப்படின்னா மூச்சை விட்டுட்டாங்க விட்ட பிறகு அப்படியே நிறுத்துறது இழுக்காம வெளியே உள்ள காத்திருக்காரு காற்று எழுது ஆறு உள்ள இழுக்கிறது உள்ளே நிறுத்துறது இல்லை இழுத்து மீண்டு விட்டு வெளியே நிறு நிறு நிறுத்துறது இது பாகிய கும்பம் வெளி கும்பமே அந்த பாட்டை எடுத்து நிறுத்தி விடணும் இதுதான் இழுக்கும்போது மந்திரத்தோடு கூலி இழுக்கலாம் விடும்போது மந்திரத்தோடு கூடி விடுறது கும்பகம் செய்யும்போது உள்ள மந்திரம் சொல்லிட்டு இருக்கிறது இதே சக்கர்பவன் பேர்பவனுக்கு மந்திரம் சொல்லாமல் இழுக்கிறது நிறுத்துறது விடுறது இது மூன்று தான் இன்னும் பிராணங்கள் பலமாக சொல்கிறாங்க மூக்கு நாள் இழுக்கிறது எவ்வளோ இருக்கிறதோ அதுக்கு ரெண்டு மடங்கு அடக்கிறது ஒரு மடங்கு அடக்குது இழுக்கிற அளவுக்கு அடக்கிறது விடுறது ரெண்டு மடங்கு இது ஒரு கணக்கு மூக்கு நாள் வச்சு வாய நாள் வர்றது வாயில் எடுத்து மூக்கள் ஆகவே இது ஒரு பிராமாயணம் இப்படியும் செய்யலாம் ஆக ராசகா தூரவா குடும்பத்தில் பொதுவாக இழுக்கிறது எவ்வளவோ அதே அளவுக்கு வைக்கிறது அதிக அளவுக்கு வருது இதை மற்ற விதிகளெல்லாம் அது அவங்கவுங்க அபியாச பலத்தினாலே செஞ்சுக்க வேண்டியதான் ஆகவே இதனால் செயல் என்ன பழணுமுன்னா சொல்லிட்டார் கழுத்து வே கையில் வேர்க்கும் அப்புறம் நடக்கும் யார் போட அப்புறம் செயல மேலே கிளம்பு மூணு தினம் சொன்னார் அதில் ஒரு நாள் வந்துடுதில்ல அந்த எனக்காக தான் வரும் அப்படி அப்படி சில பேர்கள் எலும்புகளும் விழுந்துருவாங்க அதெல்லாம் ஆபத்துண்டு எந்திரிச்சு அப்படியே போகிறதுன்னா அப்படியே படம் இல்லாதனால எழுந்து அப்படி விழுந்துருவாங்களே காயங்கள் கா எலும் முடிஞ்சு போகிறதா அப்படி ஆகவே பிராணாயமத்தில் என்ன பலனும் சொன்னால் காற்றை இழுத்து எவ்வளோ நேரமும் அதே நேரம் வைத்து ரெண்டு மடங்கு அடக்கி மெல்ல விட்டாக்கா இப்படி பயனுள்ள என்ன பயணம் அந்த காற்றானது உடம்பு பூராவுக்கும் தங்குது தங்கி விடும்போது அந்த காற்றானதுக்கு மெல்ல மெல்ல விடுறதுனால அது இருப்பில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வரதுனால அந்த காற்றின் தன்மை உடம்ப தங்குது இதுதான் பொதுவாக நல்லதுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி அடக்கிறது அப்படித்தான் எப்பவும் அடக்கிறதுக்கு அந்த உடம்புல பூரா தங்கி வரும் பூரா உச்சி உள்ளங்கால் வரைக்கும் காட்டு பரவுது பரவுறதுனால உடம்புகள்லாம் நாலுகள்லாம் தெம்பு கொடுக்கும் ரத்த ஓட்டம் நல்ல சீராகும் மூளைக்கு நல்ல ரத்த ஓட்டம் ஏற்படும் மூளை வேலை பண்ணும் என்பது இதனுடைய பலன்கள் அது முடிஞ்ச வரைக்கும் செய்யலாம் ஒரு நாலு மூணு முறை செய்யணும் பங்கு ஆனால் வெறு வயிற்றுல செய்யணும் சாடு வகை செய்யப்படாது மாலையும் செய்யலாம் காலை செய்யலாம் மத்தியானம் கூட வெறு ஆனால் இதெல்லாம் எல்லோருக்கும் நேரம் கிடைக்காது செய்ய முடியாது தான் ஒரு காரமணி நேரமாக உட்காந்துட்டு செய்யணும் சிரமம்தான் ஆனால் பொதுவாக இல்லைன்னாலும் கூட உடல் ஆரோக்கியம் மட்டும் இல்லை நோய்வாக இருக்கிற சீராகியாதிகள் அது செஞ்சால் தான் ஒரு ஆறுதல் கிடைக்கும் மனதானது ஒருமுகப்படுறது அதை பருகட்டும் உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம் ஏற்படும் ரத்தோட்டை ஏற்படும் உடம்பில் இருக்கிற கெட்ட வாய்க்குலாம் வெளியேற்றம் செய்யப்படும் நல்ல வாய்கள் தங்க செய்யும் இதில் பலனது தான் அதனால தான் பிராணாயாமம் நோயாளிகளை மிக முக்கியம் சொல்லுவோம் மற்றவர்கள் ஆரோக்கியம் உள்ளவங்க எப்படி போட்டும் ஆரோக்கியம் உள்ளவங்க எங்கே இருக்காங்க அதிகமாக எல்லாம் நோயாளிகள் அதிகமாக இருக்காங்க நோய் கூட்டம் தான் அதிகம் ஆரோக்கியக்கூட்டம் கம்மி தானே அதனால் நேரம் கிடைக்காது காய்ச்சல் செய்யணும் யோகாசனம் பற்றி பின்னாலும் சொல்லும்போது அப்புறம் பார்த்துக்கலாம் அதுவும் ஜெயித்தக்கது தான் அதனால இந்த ரசக போற கும்பகம் இதுதான் அவரவர்களுக்கு சக்தியான செய்யலாம் செஞ்சவரை பலன் உண்டு என்பது கருத்து மீட்சிதானே செஞ்சிடும் பிரத்யாகாரம் கந்தரா மிதயம் நெற்றி கபாலம் நாபிகளில் ஒன்றில் சந்ததம் சிந்தை வைக்க தாரனை தரித்த தேக சிந்தனை ஒழுங்கொன்றோடு து தியானமாராரம் தார தியானம் மூணு சொல்ற முதலாவது பிரத்தியாகம் இந்திய மீட்சிதானே இசைந்திடும் பிரத்யாகாரம் அப்படின்னா இந்தியம் இந்திரியங்கள் புறத்திட போகிற இந்திரியங்களை தடுத்து நிறுத்தணும் அப்படி தடுத்து நிறுத்தக்கூடிய ஒரு முயற்சி தான் பிரத்யாகாரம் பேரு இதை தான் ஆக்கான புறக்கணதனும் சமம் ஆக்கான புறம் சமம் புறம் தமம் தமம் புறக்கணதானு சொல்லுது இங்கே சமாஜ சம்பத்தி தான் அதனுடைய சில மாறுதல்கள் தான் இந்த அஷ்டாங்க சமம் தமம் விடல் சகித்தல் சமாதானம் சிறந்தி ஆறாம் அந்த ஆறனுடைய தன்மைகளை தழுவிதாக இருக்குது இந்த அஷ்டாங்க அதனால விசார மார்க்கத்தில் அப்படி எந்த மார்க்கத்திலையும் மனசு ஓடிக்கி தான் ஆகணும் அடைக்கு வேறுபாடி கிடையாது அடிப்படை மேல்படையில் மீட்சிதானே இந்திரங்கள் சிங்கு ஆக்கிரான் ஞானேந்திரங்கள் தான் முக்கியம் அப்புறம் தான் ஞானேந்திரங்கள் இருக்கு அதே விஷயங்கள்ல செல்லும் சுபா முடியும் கடவுள் நிஷத்தில் பிரம்ம தேவன் இந்திரியங்களை வெளிமுகமாக சொல்லுமாறு படைத்திருக்கிறார் அப்படிங்கிறார் வெளிமுக நாட்டம் தான் அது உள்முக நாட்டம் கிடையாது வெளி போகுது சிகம் விஷயங்கள் என்ன உதாரணம் பார்த்துக்கலாம் அந்த மனசானது இந்திரியங்கள் மனதான் போறும் இந்திரியம் போறதில்லை மனசுதான் போறதில்லை வெறும் இந்திரியத்துக்கு என்ன வேலை என்ன அந்த விஷயங்களுடைய கிரகணம் மட்டும்தான் அவங்களுடைய விஷயங்கள் பாகுபாடு தெரியாது இந்திரியங்களுக்கு உதாரணமாக நான் என்ன பேசிக்கிட்டே இருக்க வச்சுக்கோங்க யாரோ வந்து போகிறாங்க நான் பேச்சிட்டே இருந்துட்டோம்னா வந்து போகிறது மட்டும்தான் அந்த கண்ணுக்கு தெரிய முடியாது யாரும் என்ன தெரியாது யார் போனாலும் தெரியும் ஏன் தெரியாதுன்னா மன சம்மந்தம் இல்லை இந்திரிங்க மட்டும் விஷயம் இந்திரியும் பதிவு பண்ணணும் வந்துட்டு போனது யாரும் வந்தாங்கப்பா நான் கவனிக்கல அப்படிங்கிறது இதுதான் பேசிக்கிட்டு சில அதே மாதிரி ஒரு காரத்தில் ஈடுபட்டு இருக்கோம் யாரோ பேசிக்கிட்டு இருக்காங்க பேச்சு தான் சத்தவனும் பேச்சோடய பாகுபாடு தெரியாது என்னமோ பேசினாங்கப்பா சத்தம் கேட்டது என்னக்கா கவனிக்கலாம் ஓஹோ அப்பதான் அதுக்கு முதல்ல எங்கேயோ மனசு இருந்தது தெரியாது என்னையாத்த அதே மாதிரி சாப்பாடு அப்படித்தான் எதுவோ ஞாபகத்தில் பாருங்க எதுவும் தள்ளிடுவீங்க என்னையா ருசியில் என்ன அப்புறம் இந்த மனசு எழுத்துட்டும் புரிஞ்சு தெரியும் அப்புறம் புரிஞ்சு தெரியாது பரிசு அப்படி இல்லை ஒராட்சிக்கு போகிறது இல்லை ஒன்றுமே தெரியாது அந்த மனசு ஏந்தால் தான் ஒராசிக்கு போகிற மாட்டேன் தெரியும் பஸ்ஸில் பார்க்கலாம் பொம்பளைக்கான ஒராசி தான் போகிறாங்க ஒன்றும் தெரியாது அப்போ காம்பிக்காரெல்லாம் வராது ஏன் வராதன்னாக்கா மனசு அங்கேயே போகிறது இல்லை இப்போ பஸ்ஸில் போகிற ஏகத்தில் ஏன்னா ஞாபகம் வர்றதுல வீடு போகிறாங்களே தெரியாது அப்புறமேல அப்புறம் தான் நான் ஞாபகம் பண்ணி பார்த்தா ஆமா அப்பாலாம் வராத்திரி போனா இப்ப அப்போ தான் ஞாபகம் பொம்பளை வராத்திரி பாடாலா வராத்திரி போனா ஞாபகம் தீண்டி போனா அப்படி தீண்டி போனான்னு அதாடா அப்படியே சுருக்கண்ணது எனக்கு ஞாபகம் இல்லை படிச்சு போயிடுச்சே அப்படி ஆக இதுலேருந்து என்ன தெரிஞ்சுக்கணும் அஞ்சு இந்திரியங்கள் வழியாக மனது செல்லும் போதுதான் விஷயங்கள் கிரகிக்கும் ஆனா இந்திரியங்களுக்கு என்ன சுபாவம்னா அந்தந்த கோலகத்தில் இருந்து கொண்டு விஷயத்தை கிரகிக்கும் அதெல்லாம் பாகுபாடு தெரியாது கண் ரூபத்தை கிரகிக்கும் காது சத்தத்தை கிரகிக்கும் இது சப்த கிரணம்ன்னே பேர் அதுக்கு கிரகணம் தான் சொல்லப்பட்டது அப்புறம் சுவை அறியும் சிங்குவை மூக்கு கிரணம் அது வந்து வாசனை அறியும் அப்புறம் பரிசத்தி அறியும் தோல் அவ்வளோதான் இந்த வெயில் அடிக்குது இப்படி உக்காந்துருக்கிறீங்கன்னா அப்புறம் ஏதோ ஞாபகத்தை ஒன்று தெரியாது வேலை வேலை தான் ஆமாம் ஒரே வெயிலாக தான் இருக்கு காத்தாடு போடலாமான்னு அப்போ தான் ஞாபகம் வரும் பரிசு ஒன்றுச்சு ஏதோ கொஞ்சம் சூடாதான் இருந்தது நான் கவனிக்கலை அப்படிமா கவனிக்கிறது எல்லாம் போகிற மனசு அதோட ஆபாச பாகனம் சேர்றான் அவனுக்கு என்ன மனதோடு சேர்ந்த விவகாரம் பண்ணுறதே அதே மனதே உடைய மனிதன் பேர் அதனால் இந்த இந்திரியங்களானவை வெளியிலே போகிறதுன்னு சொன்னால் வெறுமனையா போறதை பத்தி அது தப்பு இல்லை மனதோடு சேர்ந்து போவதில்லை அந்த சமயத்தை தடுக்கணும் நம்ம பேரு சம மக்கள் உள்ளேயே மனசை அடக்கணும் ராகத்து விஷல் எண்ணங்கள் வரும்போது உள்ளே அடக்கணும் அடக்கிலன்னா வெளியே போகத்தான் செய்யும் அப்போது அடக்கணும்னு சொல்லப்படுது அதாவது இந்திரியங்கள் அடக்குறதுதான் இந்திய மீட்சிதானே இசைந்திடும் பிரத்யாகாரம் இது பிரத்யாகாரம் சொல்லப்படும் கந்தரம் இதயம் நெற்றி கபாலம் நாதிகளில் ஒன்றில் சந்தனம் சிந்தை வைக்க தாரணை தரித்தது தாரணை தாரணைன்னா மனதை ஏதாவது ஒருமுகப்படுத்தி ஒரு இடத்துல வைக்கணும் அதான் தாரணைன்னு பேர் அதுக்கு அடையாளம் சொல்றாங்க ஒண்ணு கழுத்தில் வைக்கலாம் நிருபயத்தில் வைக்கலாம் நெற்றில் வைக்கலாம் கபாலம் நெற்றி என்ன புற மத்தியம் கபாலம் தலையில் வைக்கலாம் நாபி தொப்பில் வைக்கலாம் இப்படி எதுதான் வைக்கலாம் அந்த ஒரு மனசை அதிலே ஒழிக்க இருக்கணும் எவ்வளவு பார்த்தாலும் அதுலேயே இருக்கணுங்க தாரணைன்னு அர்த்தம் இன்னும் வேறு சாஸ்திரகர்த்தாக்கள் மூலாதாரம் சுவாதிஷ்டானம் அணிபூரகம் அனாகதம் விசுத்தி ஆக்யின்றி ஆறு ஆதாரங்கள் இந்த முதுகுத்தண்டில் வாரியாக போகுதான் ஆறு இடங்கள் அஜா சக்கரன்னு பேர் அப்படியும் சில பேர் பாவனை பண்றது உண்டாதையும் செய்யலாம் சொல்லப்படுது எப்படியோ ஏதாவது ஒரு இடத்துல உடம்பு உள்ள மனதை நிறுத்தது அதான் தாரணைன்னு பேர் அதன் பிறகு ஏக சிந்தனை ஒழுங்கு அதான் ஒரே சிந்தனை விஜாதி விருத்தியை நீக்கம் செய்து சஜாதி விருத்தியும் பிரவாகம் செய்யறாம அது ஒழுங்குன்னு பேரு ஏக சிந்தனை ஒரே சிந்தனை ஒன்றையோட சேர்ந்து தியானமாம் வேற்று எ எண்ணங்களுடைய போக்கை மறுத்துடன்பாட்டு எண்ணங்களை ஓ எண்ணங்களை நீ கொண்டு மனச நிறுணா நிற்காது மனசு ஓடிக்கிட்டுதான் இருக்கும் பின் எப்படி மடைமாற்ற மாதிரி தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கும் நிறுத்த முடியாது அது என்ன பண்ணோம் வேற திருப்பிடலாம் வேற பக்கம் அப்படி போல உலக விஷயங்களில் மனதை தடுத்து நிறுத்தி எந்த மூர்த்தத்திலே தியானம் பண்ணுறோமோ முத்திலே வைக்கலாம் அல்லது முன்னே சொல்லப்படும் தாரணைன்னு சொல்லப்பட்ட இடத்துல வச்சோம் அந்த இடத்துல வைத்து தியானம் பண்ணலாம் மனதை அபியாசம் பண்ணலாம் ஆக இது முறைகள் இப்படி தியானம் பண்ணலாம் பல முறைகள் சொல்லப்பட்டுள்ளன இதெல்லாம் சில சில முறைகள் சில பேருக்கு பிடிக்கும் சில பேர்கள் தியானத்துக்கு பலவிதமாக சொல்லப்படும் என்ன தியானம் சதுன தியானம் சகனத்தியானத்தை ரெண்டு காரிய சகனம் காரண சகனம் ரெண்டு ஒரு நிர்குணத்தியானம் சொல்லுறதுல போட்டுருக்கு இது சகனத்தியானம்னா மூர்த்தி தான் இஷ்டமூர்த்தி இஷ்ட தெய்வ வழிபாடு தான் சகனத்தியானம்னு பேர் சகனம்னா பணம் சொல்லக்கூடிய ஒரு ரூபம் அவருக்கு எந்த தெய்வம் உருவம் பிடிக்கிறதோ அந்த உருவத்தை மனதிலே இடப்படுத்துது முருகரோ அல்ல சிவருமான நடராஜாவோ எதோ இன்னும் காய்திரி தேவ் சாத்திரி தேவ் பார்வை சொல்கிறாங்க அதை வச்சுக்கலாம் வச்சிக்கிட்டாங்க அந்த மூர்த்தி இடப்படுறது எப்படின்னு சொன்னால் உச்சிக்கு உள்ளங்கால் வரைக்கும் நினைக்கிறது உச்சி அவர்கள் உள்ளங்கால் வந்து நினைக்கிறது அப்படியே மனசை மாற்றி மாற்றி அந்த சம்பந்த வேட்டெனங்கள் வந்தால் தோரத்துறது எப்படி உச்சி சேவமானு வச்சுக்கோங்க உச்சியில் கங்காய கங்காய திருத்திருக்கார் அவர் ஜடை செஞ்சடை யார் முகம் முகத்தில் சுவாச அக்னி இருக்கு அப்புறம் மூக்கு வாயு மோகக்கட்டை கழுத்து கழுத்தில் பாம்பு இருக்குது அவர் அப்படியே இடையில் வரும்போது பூநூல் இருக்கு முழங்கால் பாதம் அப்படின்னு இப்படி நினைக்கிறேன் அவர் மீண்டும் பாதம் கணுக்கால் அதில் முழங்கால் தொலைகள் இடுப்பு அந்த புளிச்சோளாடை அப்புறம் மேலே வயிறு பூணூல் அப்புறம் பாம்பு சுற்றி கை சுற்றி கையில் பாம்பு கழுத்துக்க பாம்பு அப்புறம் மீண்டும் அந்த மாதடுகள் ஊக்கு சோசரியாகின மூன்று கண்ணுகள் நெற்றி அப்புறம் ஜடை அப்புறம் கங்கை இப்படி இப்படி ஏறி இறங்கி வரும்போது வேட்டங்கள் வந்து தழுத்து நிறுத்தணும் இது மூர்த்தி தியானம்னு இப்படி காரிசகனம்னு சொல்லப்படும் காரணசகரம்னு சொன்னால் இதே மூர்த்தி தினமான பிறகு வியாபகமாக பாவனம் பண்ணுறது காரணபரமாக உபாசனை போயிடுறதுக்கு எப்படி காரணபுரம் உபாசனை ஆகும் அந்த மூர்த்தியானது விடா லட்சியனால வியாபகப்படுத்துறது எப்படி வெள்ளை நின்றது செவலை போயினுன்னு சொன்னாக்க வெள்ளைங்க நிறம் செவலையும் நிறம் தான் நிற்கிறது போகிறது அது இல்லை இருந்தாலும் அது உள்ள மாடோ குதிரையோ வச்சுக்கிறது அது சொன்ன பாகம் ஒன்று அதோடு சம்பந்தப்பட்ட பாகம் பெருசு அதுபோல இங்கே நான் உபாசிக்கக்கூடிய சிவருமான் ஒரு சின்ன அளவு அதோட விராட் சொல்கத்தை தியானிக்கிறது விராட் அப்படின்னு சொன்னா தூள பஞ்சபூதங்களும் தூள பஞ்சபூத காரியங்களா தூள சரீரங்கள் எல்லாம் ஜேர்த்தி எழுதிய பிறப்பு எம்பத்தின ஜீவபங்கள் உள்ள இவர்களெல்லாம் சேர்த்து அவருடைய சூழசேரம் அதாவது ஆட்டண்கள் அடிப்பட்ட சோழ சேரத்தோடு கூலி இருக்கிறது இந்த முரூர்த்தம் ஆக இந்த முகூர்த்தம் அதுக்கு அன்னியும் இல்லை இதற்கு அந்த காலப்புறம் செய்வதாக அர்த்தம் ஒரு மனிதனே ஒரு இடத்துல கையோ காலை தொட்டாலே முழுமையாக சொல்றதாக அர்த்தம் ஒரு வீட்டுக்குள்ள ஒரு இடத்துல உக்காந்து வந்தாலும் அந்த வீட்டில் உட்காந்ததாக அர்த்தம் நான் வீட்டு போரா உக்காரலப்பா ஒரு முறைக்கு உக்காந்துருந்தேன்னு சொல்ல முடியாது அப்படி போல எந்த மூர்த்தத்தை வழிபாடு செய்கிறோமோ அந்த மூர்த்தத்தை ஓடு கூடி மற்ற வழிபாடு செய்யாத விழாவில் செய்யினாலே யாக பாவனையை வளர்த்துறதற்கு இது காரணக்கண தியானம் பெருமைக்கும் அதன் பிறகு இது யாக பாவனை அதிகமான ஆன இது தற்பத லட்சியார்த்தம் பிரம்மம் சொல்லப்பட்டிருக்கிறதுனால இது நாமரூபம் மித்தியை நிச்சயித்து இங்கே அழுட்டான சைதன்யம் பிரம் என்றும் அதே அரிட்டான சைதன்யம் இங்கே உபாசனை செய்யப்பட்ட என்னுடைய அரிட்டான சேதனமும் பிரம்ம்தான் கூடசனே பிரம் பிரடச்சனும் ஆக உபாசனை செய்யக்கூடிய ஜீவனாகிய என்னும் நானும் என் சரீரமும் உபாசிக்கப்பட்ட கூடிய அந்த மூர்த்தமும் அந்த விராட் ஸ்வரூபத்திலே அடங்கியிருக்கிறனாலே அதை நீக்கத்தக்கது தொம்பது லட்சார்த்தம் கூடசனே தற்பது லட்சார்த்த பிரமா இருக்கிறார் ஆகவே பிரமே நான் நானே பிரம்மம் என்று இப்படி அபேத பாவனை செய்யும் போது நிற்குணும் பெயரு நான் அசரீரன் அகண்டன் அகர்த்த அபோக்த இதெல்லாம் நிற்குணும் பெயர் இப்படி அபேத பலம் தீவிரமானாக அந்த மனமானது அகண்டபாவனை கொள்ளும் அகண்டபாவனை கொள்ளும் போது அந்த பாவனையின் பலமாக அகண்டாக திடப்படும் திடப்பட்ட காரணத்தினால அகத்பாவ ஆவரணம் நீங்கி அபராபாவன் நீங்கும் நீங்கின சமாதி இலக்கணம் சமாதி கூடும் அடுத்த பாட்டில் சமாதி இலக்கணும் சொல்லப்படுறாரு ஆகவே இதையே வெளியிலையும் செய்யறது உண்டு வெளியில் செய்ய நீத்தியாசனம் பேரும் உள்ள செய்யறது நித்தியாசனம் தான் ஆக நாமபுரத்தை நீக்கி பார்க்கும் போது அது நீத்தியாசனம் பேரும் ஆனான்மாக வேதானமின்றி ஆன்மகார்வர்த்தியின் பிரபாகரத்துக்கு நீத்தியாசன் பேரும் தியானத்துக்கு என்னன்னா பொது இலக்கணம் என்ன இலக்கணம் வேட்டினங்கள் இல்லாமல் வேட்டை இன விருத்தி இல்லாமல் ஓரின விருத்தி வர்றது இதுக்குதான் விஸ் விதி விசுவாசகிரதை நடம் இந்த நாலு அம்சங்களை கொண்டு இடப்படுத்தணும் அப்படி இடப்படுத்த இடப்படுத்த அந்த வேட்டினங்கள் வர்றது குறைஞ்சிரும் இப்போ நாலு முற்றிலும் இல்லாமல் போயிடும் முற்றிலும் இல்லாமல் போகுதுன்னு அதால்தான் அழுதோன்னா மீண்டும் வந்து புகுந்துக்கும் அதனால ஆக்கிரகம் தீரணும் அபியாச பலம் ஆனாக்கா தானாதி போயிடும் அப்புறம் வராதுன்னு சொல்லலாம் ஆரம்பத்தில் அது வரான்னு சொல்லக்கூடாது அப்படிதான் தீரும் அப்படி செய்யக்கூடிய தியானத்தில் பொதுவாக மூர் தியானம் சவுன தியானங்கள் எல்லாம் தியானம்னு சொல்லது நாமருபத்தை நீக்கி பிரம்மத்தை மட்டும் சிந்திக்கும் போது அது வித்தியாசம் பெற இருக்கு அது கிழக்கணும் ஆன்மகார்த்தியின் விதமானம் என்ற ஆன்மகாரவர்த்தியின் பரவாகம் இது விஜாதிவர்த்தியின் விவகாரம் என்றா சதாதிவர்த்தியின் பிரவாகம் வித்தியாசம் கொஞ்சம் இது மாயை மாயா சம்பந்தமான நாமரூபங்களை பற்றியது அது மாயை மாயா சம்பந்த நாமரூபம் அற்றது நிச்சய வித்தியாசம் அது வித்தியாச பலம் தீவிரமானால் தான் சகிர் சமாதி அதே முதிர்ச்சி சகிர் சமாதின்னு போயிரு சகிர் சமாதி திடமான நெகிர் சமாதி உண்டாம் இப்படின்னா படிக்கணும்னு சொல்லப்பட்டுள்ளேன் அது அவர் அவர்களுக்கு அபியாத பலமே தவிர இது சொல்லினாலேயே வந்துடுதில்லை ஒரு ஒரு ரெண்டு பேர் முறை நினைக்கிறதனாலே நிலப்படது இல்லை ஏன்னா இடக்காலத்தில் அப்படியாசம் பண்ணி ஆகணும் முறைகள்தான் ஆகவே இப்படிப்பட்ட தியானத்தை பற்றி நான் சொல்கிறேன்னு சொன்னார் அதனால தான் ஏக சிந்தனை ஒரே சிந்தனை இருக்கணும் ஒழுங்கு கரவன் விஜாதி விருத்திகள் நீங்கள் சஜாதிவருதி பிரபாதம் தான் ஒழுங்கு ஒன்றோடையே சேர்ந்தது அப்படி செஞ்ச பிறகு அந்த எந்த வசூ அந்த வசுவோட அப்படி சேரக்கூடிய எதுவோ அது தியானம்னு சொல்லி முடிக்கிறோம் ஆகவே இப்படிப்பட்ட தியானங்கிற முறைகளை தெரிஞ்சு செய்யும் அது பலன் கிடைக்கும் இது செய்கிறாங்கன்னா இல்லையோ விஷயங்கள் இது அவளுதா அது தெரிஞ்சிக்கலாம் அவ்ளோ ஒன்றும் இன்றியே போதமும் போதக பொருளும் என்று உணர் பேதம் அது இன்றையே போதகம் அறிவது போதக பொருள் அறியப்படும் பொருள் உணர்வது ஜீவன் ஆக ஞாத்தா ஞானம் நியாயம் திருப்பொட்டி இதெல்லாம் இல்லாமல் இருக்கிறது தான் நிவல் சமாதி இது இருக்கிறதனா சைவல் சமாதின்னு பேர் என்று உணர் வேதமது அன்றியே இருந்த பற்றி இந்த ஒரு தன்மையானது நல் சாதனமாகிய ஞானத்துக்கு சேர்க்க முடியும் சாதனம் இதுதான் இச்சமாதி கூட வந்தால் தான் ஞானம் வரும் சாதனமாகிய சமாதி என்பதால் ஆக சமாதி கலக்கெல்லாம் பல விதமாக சொல்கிறாங்க முதல்ல சவிர சமாதிர் சமா ரெண்டுிவு சவ சமாதி தான் நித்தியாசன பரிபாகவசையில் சைர் சமான் பேரும் அது பரிபாகம் வந்தால் சைர் சமாதி வரும் அது உள்ளும் புறம்பும் நீத்தியாசனம் பண்ணி பண்ணி பழகணும் அப்புறம் உள்முகமாகவே அந்த மனமானது அனான்மாக இருந்து விடுபட்டு ஆன்மகாரி விவரத்தி பரவாயில் உண்டாகும் அது திருப்படி தோற்றம் ஏதா ஞானம் ஏன் உண்டு அது திருப்படியில் எப்படி இருக்கும் பிரம்மசுவரபம் ஏகமாக இருக்கிறது நாமறு பிரபஞ்சம் மித்தை இது தள்ளத்தக்கது இது கொல்லத்தக்கது ஒரு ஆட்டி இரணிகரப்ப அரணிகரப்பம் அவன் சொல்லக்கூடிய மூன்று சரீரங்கள் நீக்கத்தக்கன அதே போல் இங்கே சூழசூரம் சூழலாக சூட்ச காலம் சொல்லக்கூடிய மூணு சைரம் நீக்கத்தக்கன ஐஷ்டானமாகிய கோடசனும் இங்கே ஐஷ்டானமாக பரம் ஒன்று தான் இப்படிப்பட்ட சிந்தனை ஓட்டம் தான் செவுடி சமாதி பேர் இந்த சமாதிக்கு தியானத்துக்கு என்ன வித்தியாசம் சொன்னால் தியானத்தில் வெளியில் யாராவது பேசினா கூட கேட்கும் எந்திரியும் எங்கள் போனால் ஒடுங்குறது இல்லை எங்கேயாவது வாசனை பற்றி துரன்வாடை வந்தால் கூட ஏறும் கொசு கட்டி இதெல்லாம் தெரியும் ஆனால் சமாதி இருக்கு தெரியாது அப்படின்னா உள்முகம் ஆயிடுச்சுன்னு அடுத்த அழுத்தம் என் வேணும்னா சொப்பனம் காணும்போது வெளிம நம்ம கொஞ்சம் கூட இல்லை கொசு கடித்தாலும் தெரியாது மழை பெஞ்சாலும் தெரியாது சொப்பன நடந்துவிட்டு உள்ளேன் விவகாரம் நடந்துட்டுமந்திருக்கு சம்பந்த உள்ள விவரம் நடக்குது என்ன விவரம் இதுதான் ராமரூபத்தை நீக்கி பார்க்கறது விவரம் அப்ப ஒடுக்க அதிகம் அதுலயும் சத்தானு சத்தான அணுவித்தி பெரிய சத்தாலயத்தம்ன்னா முன்ன எப்படி ஓங் ஓங்காரம் சொல்லிக்கிட்டு மூச்சு விடுக்கிறது விடுக்குன்னு சொன்ன மாதிரி அகம்பிரமாசுமி அகம்பிரமாசுமி சத்தத்தோடு கூடி அந்த சை தீவு நடக்கும் ஆகவே நாடு அந்த சத்தம் நின்று போயிடும் வெறும் சைப்பதை இருக்கும் அதன் பிறகு இது கூட முத்திய முதிர்ச்சி அடைந்தோன்னா அது நின்று நியூடுக்கு போகும் நியூடு சமாதிகளே ரெண்டு பிரிக்கும் அத்தய்த பாவனாரூப நியூ விருப்பம் அது அவசான இருக்கும்னு ரெண்டு பிரிவு பவனாரூபம்னு சொன்னால் அது அகண்டாகார விருத்தியினுடைய வேகம் சென்று கொண்டு அர்த்தம் அவசான ரூபம்ன்னு சொன்னால் சென்று கொண்டு போய் ஆவணத்தை பங்கம் பண்ணி அஷ்டானத்தில் சமாதியில் கூடிய நின்று போச்சு மனசு நின்று போச்சுன்னு அர்த்தம் இதுக்கு உதாரணம் என்னான்னா சமுதிர உலகத்தை உக்காந்துக்கிட்டு ஒரு கல்வி சரீரான் அந்த கல்லான சமுதிரத்துக்குள்ளே போய்கிட்டு இருக்கு போயிட்டு இருக்குங்கிற இத்திரால் தெரிஞ்சவங்களே பார்க்க முடியாது ஆனாலும் உத்தியில் போயிட்டு தான் இருக்குது போய் எவ்வளோ நேரம் போகுதோ அவ்வளோ நேரம் இடைவெளி இருக்குது அதன் பேர் கல் போய் தங்கிடும் தங்கிட்டாக்க அது போக்குன்னு நின்று போச்சு இதெல்லாம் வித்தியாவெல்லாம் கண்டுபிடிக்கிறது அதனால் கல்ல பார்க்க முடியாது அப்படி போல் நிகழ் சமாதியில் மனோவரித்தானது மீண்டும் மீண்டும் உள்ளே போயிட்டு இருக்கு அப்படி போகும்போது திருப்படி நின்று போச்சு அகண்ட் மட்டும் மனதுக்குள்ளே செல் செல்லுது அதான் அந்த ஆவரணத்தை பங்கம் பண்ண போகுதுன்னு அர்த்தம் ஆவரணம் பங்கத்தை பண்ணுறதுன்னா அது எப்படி கல் போய் உக்காந்த பிறகு அப்புறம் பிரயாணம் இல்லையா இருக்கு அப்படி போல் இங்கே அந்த ஆவரணமானது நாசம் அடைகிற வரைக்கும் இதை உயிர்த்தியினுடைய பிரயாணம் அதான் பயிற்சி ஏற்பட்டுருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போகுதுன்னு வச்சுக்கோங்களேன் அது போய் முற்றிலும் அது சமானக்காரர் அடையும் சமாளர் அடையும் போது அந்த ஆவரணம் பங்கமடையும் பங்கடைந்த பிறகு அது பதார்த்தமாகிய அதிர்ஷ்டான சேதன்யம் பூர்ணமாக விளங்குது விளங்கும் போது மனமானது நின்றே விடுகிறது எப்படி சுளுத்தியில் நின்று போகுதோ அப்படி சமாதியில் நின்று போதும் நின்று போய் எது வரைக்கும் பிரார்த்தம் இருக்கும் அதுவரைக்கும் நிற்கும் சுழித்தியும் பிரார்த்தானுசாரம் தான் பிரார்த்தம் தான் இழுத்திட்டு வரும் அதே போல் இழுத்திட்டு வந்துடும் எழுத்துட்டு வந்த பிறகு எது வரைக்கும் அவர்களுக்கு மன பிரார்த்தம் இருக்கோ அது வரைக்கும் 4, நாலு அஞ்சு ஆறு ஏழுன்னு பிரிக்கப்படும் பூமிகள் ராமகிருஷ்ணர் ஆறு மாதமாக இருந்தாராம் இப்படி வெளி வந்து நாலாம் விவகாரம் தான் பண்ணார் உதயசாதிகள் செய்கிறார் நாலாம் அது பிரார்த்த அவளுக்கு லோகோபகாரம் உலகமெல்லாம் அது ராமகிருஷ்ண படம் பிரபலமாக இருக்கிறதுக்கு அவர் தான் காரணம் அது விவேகான தயார் பண்ணார் அதுக்காக அவர் நாலாம் வகுதியாக இருக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டது குருசி சம்பிரதாயம் நாலாம் மதிதான் தேவை மேலும் இங்கே தம்பராக உண்டாக்க மாட்டாங்க அப்படி போய் ஆரம்பிஸ்வசல்பம் அப்படி போல் ஜுவன்முத்தர்கள் நாலாம் பூமியில் இருந்து கொண்டு செய்யக்கூடியவர்கள் இருக்கலாம் அசமாதி வெளிவந்த பிறகு அப்புறம் மீண்டும் சமாதிக்கு போய் அஞ்சு ஆறு பூமிக்குற போகலாம் மூச்சு பண்ணலாம் பூண்டிச்சாமல்னா முன்னாடி திரும்பிட்டு இறந்தாராம் அப்புறம்தான் உட்காந்துக்கிட்டாரு ஆரம்பத்தில் பல இடங்களில் போய் பச்சை சாப்பிடுவாராம் பேசுவார் எல்லாருக்கிட்டையும் பேசுவார் செய்வாராம் ஏன்னா அகாலி சாமியை நடிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ அப்புறம் உட்காந்து பேர் தான் அவர் பெரிய மகானானார் அப்படி இந்த மன ஒடுக்கம் பிராரத்தம் வீச சங்கல் இதெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கும் அந்த நடக்கும் ஆகவே இந்த சமாதியுடைய நிலையம் தான் இது விவேக சோடாமன் வேதாந்த ஆறு சமாதியாக பிரிக்கிறார் அவர் அது ஒரு விதம் அகச்சத்தான வித்தம் புறச்சத்தானவித்தம் அகச்சவி கற்பம் புறச்சவி கற்பம் அக நிர்விகற்போம் புறநிர்விகற்போம் என்று ஆராய்பிடிக்கிறார் அது ஒரு முறை எல்லா மனம் எடுக்கிறதுக்குள்ள சாதனங்கள் தான் அதனால சொன்னார் நல் சாதனமாகிய சமாதி என்பதால் இது ஞானத்துக்கு சாதனமாக அமைக்கப்படுவது சமாதி அதன் பிறகுதான் வெயில் வந்த பிறகு மித்தா தோட்டம் உண்டான பிறகு மீண்டும் சத்தியபூசபடுத்தி ஆனால் சந்தேக உரீதம் இருக்குமே ஆனால் மீண்டும் சமாதி போய் ஆகணும் விசாரணை பண்ணி ஆகணும் சந்தேவரி இல்லாமல் இருக்கணும் கடையை பூட்டிகிட்டு பூட்டி தான் இருக்குது சந்தேகம் வந்துடுச்சு அப்படி சந்தேகம் வந்ததுனால அது தூக்கம் இல்லை பூட்டினோமா இல்லையோ பூட்டினோமா இல்லையா ஒன்று போகலாம்ன்னாலும் போக முடியல பயமாக இருக்குது என்ன ஒரு தூக்கம் வருமா காலை பார்த்தா பூட்டிதான் இருக்குது சந்தேகம் காரணமாக தூக்கம் வேண்டி வேறு அதே போல் இங்கே நாம் ஃபோனில் சமாதியானது இல்லை உள்ளபடி சமாதி தானா இல்லை எதாவது மயக்கமோ இல்லை சொலுத்தியோ இல்லை சந்தேகம் வந்துடுச்சி அப்புறம் மீண்டும் சிரமணம் பண்ணி ஆகணும் பண்ணி மீண்டும் சமாதி மீண்டும் ஒரு முறை கடையில் போய் பார்த்தே ஆகணும் இல்லைன்னா சந்தேகம் போகாது அன்றைக்கே போல காலையெல்லாம் போய் ஆகணும் பக்க பக்கம் அடிச்சிக்கிட்டே போகணும் அப்படி போகல இங்கேயும் மீண்டும் சமாதி கூடியே ஆகணும் எதை கையில் சொல்கிறார் அந்த சொல்லுங்க மந்திர மூர்த்தி தண்ணால் மாற்றிய பெய் போனாலும் எந்திரம் எழுதி கட்டி இனி வராவகை செய்வார் போல் முந்தியின் உபதேசத்தால் மோகம் போனாலும் உரைக்க விண்ணம் புகழ விண்ணப்ப முண்டு என்ன பேய் ஓட்டுல பிறகு போயிடுச்சு இருந்தாலும் அந்த அந்த பெண்ணுக்கு பயம் இருக்கான் வந்துருவோம் அப்படின்ட்டு அவ மந்திரம் கட்டின் பெய் வராது அப்படின்னு கட்டினாக்க தைரியம் வருதான் அப்புறம் வராது இடப்பட்டி தைரியமா இருக்கான் அப்படி போல எனக்கு சில சந்தேகங்கள் இருக்கு சந்தேகம் போனால் அல்லவா நான் ஜலஞானம் வரும் எனக்கு அதனால் இது அத அபூஜான மொழியோ ஜடபுரஜானம் அல்ல நீங்கள் தான் உதேசம் பண்ணணும் ஆரம்பிக்கிறான் சந்தேகம் திலப்படலாம் தான் இப்படின்னா ஞான மாதத்தில் பல பிரிவுகள் சொல்லப்பட்டுள்ளன அதனால்தான் நான் சாதனமாகிய சமாதி என்பதாலும் சொன்னார் தோரணி வியாமத்தில் தாரணை தன்னில் தியானம் தானுமாப்படியே நன்றாம் தாரணி தன்னில் ஞான சாதன மாம் சமாதி ஏரணி தியானம் தன்னில் ஏற்றமே பரிசே என்பது இருபத்தி ஆறாவது பாட்டு முன்ன சொல்லப்பட்ட மூன்று சொன்னார் தாரணை தியானம் சமாதி அந்த தியானை சமாதி மூன்று நிலையில் ஒன்று கொண்டு ஏற்றம் உண்டு இதுதான் பலன் சொன்னார் இந்த பாடல்கள் தாரணை ஆயாமத்தில் தகுதி பன்னிரு மடங்கம் பிராணாயாமத்தை விட தாரணை உயர்வு பன்னெண்டு மடங்கு உயரும் அப்படிங்கிறார் தன்னில் தியானம் தானம் அப்படியே தாரணையை விட தியானம் பன்னெண்டு உயர்வு தாரணை தன்னில் இந்த உலகத்தின் கண்ணே ஞான சாதனமாம் சமாதி ஞான சாதனமா இருக்கிற சமாதி இருக்கே அது ஏழனிய தியானம் தன்னில் ஏற்றம் இப்பரிசே என்பரும் தியானத்தை விட சமாதி பன்னெண்டு மடம் உயர்வும் இங்கே அவை விட செயல் சமாதியை விட நீர் சமாதி அதை விட பன்னெண்டு மடம் உயர்வும் அதில் திட சமாதி அருக்குமையானால் இடஞ்சான வேற்றுமையானால் ஆயிரம் மடம் உயர்வு கோடிக்கண்கான உயர்வு அதுக்கு மேலே ஆகவே இந்த மூன்றினுடைய தாரத்தின் மேலே ஒன்றுக்கு ஒரு இந்த பாட்டில் சொல்லி முடிக்கிறார் ஆசனங்களைப் பற்றி வளர்க்கிறார் இதோட இது முடிஞ்சது தாரணை தியானம் சமாதி இடையில் ஆசனம் சொல்லிருக்கணும் அது பாட்டு கிரமத்தினால் பின்னால் வச்சுக்கிறார் அவர் ஆசனம் மூன்றாவது சொல்லணும் சொல்ல அவர் கடைசியில் சொல்றார் என்பதற்கு கருத்து சொல்லும் போது விவரத்திதம் பெற்றிருக்கை திதி பெற்று உறுதியாக இருக்கிறது அர்த்தம் பெற்று இருக்கை அந்த உக்கார இருக்க திதியாக ஒரே மாதிரி இருக்கணும் இப்படி உட்காந்து அப்படியே இருக்கணும் அப்படி குனிது நிம்மரது அதெல்லாம் கூடாது ஆதனத்துக்கு லட்சணம் இல்லை விரைந்து எழும் கவட்டி தீர்வுற கற்பித்த வாதனம் விரைந்து எழும் சீக்கிரமாக அந்த மாதிரி உக்கார்கள் செய்யணும் அப்படி இருந்தால் கவட்டி தீர்வுற கற்பித்த ஆதனம்னால் து துன்பம் ஆசனத்தில் மு முக்கியமான கருத்து என்னான்னா எந்த இதில் உக்காதனோ சுகம் தோற்றணும் அதில் கட்டிடக்கூடாது அப்படி இல்லைன்னாக்கா அது ஆசனம் தேதி போய் அது எப்படி வேணா இருக்கலாம் ஆசனங்கள் போய் சொல்லப்பட்டிருக்கு அதில் அளவில்லாத ஆசனங்கள் எண்பத்தி நாலு சொல்கிறாங்க ஆயிரம் கணும் சொல்லலாம் இப்படி உக்காந்து ஆசனம் அப்படி உட்காந்து ஆசனம்தான் ஆனாலும் முக்கியமாக இதில் மூணு தான் சொல்றார் அந்த ரெண்டு தான் சொல்றார் பத்மாசனம் சுத்தியாசனம் ரெண்டு பேரும் சொல்றாரு ஆக மூணு தான் சொல்றாரு இந்த மூணுல செஞ்சால் எது செஞ்சாலும் துன்பம் இல்லாமல் இருக்கணும் அந்த ஆசனம் உக்காரும் போது துன்பம் சுகாசனம் பேர் சுகாசனம் தனியாக ஒன்றும் கிடையாது எந்தவது இருக்காலும் சுகம் துக்கம் இல்லாமல் இருந்தால் சுகாசனம் அதான் முக்கியார் அதனால்தான் விரைந்தேடும் கவற்றி தீர்வுற கற்பித்த ஆதனம் அவற்றின் எல்லை அறைவர் அதாவது அவருடைய எல்லையை போய் சொல்லுகிறேன் அது அந்த நல் ஸ்வத்திகம் பத்மம் யாதினும் தீயவாம் ஸ்வத்திகாசனம் பத்மாசனம் ரெண்டு பிறகு அதே எல்லாசனங்களும் முக்கியம் தியானத்துக்கு மிக உயர்ந்தது அது பத்மா சாது எல்லி பிரிவுன்னு அடுத்த பாட சொல்ல போறார் அடுத்த பாட சுத்தின் சொல்லுவார் ஆகவே ஆசனங்களை பற்றி இன்னை வரக்கூடிய பாடல்களை பார்க்கலாம் இருதுடை மேலே ஈரடி ஏறும் பரமவிருப்பது பதுமமாதாகும் ஒரு பத ஒரு பதம் வைக்க மறுவல் இருப்பது மத்திமமாகும் ஸ்ரீஈஸ்வரகீதையில் பதினோரா யோகத்தியாயம் இருபத்தி எட்டாவது பாட்டு இதுவரைக்கும் அஷ்டாம யோகத்தில் ஏழும் சொல்லி முடிச்சிட்டாரு இப்போ இதில் ஒன்று பாக்கி எழுத சொல்ல வேண்டி கடைசியில் சொல்கிறார் யமன் நியமம் ஆசனம் பிராணாயமம் பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி சொல்லக்கூடிய எட்டுல யமன்யமாக ஆசனம் மூன்றாவது சொல்லாமல் இப்போ கடைசியில் வச்சிருக்கார் அதனால் அதை பற்றி அவர் சொல்கிறார் அதெல்லாம் சொல்லியாச்சு அதுக்கு இருபத்தி ஏழாவது பாட்டில் ஆசனத்துக்கு இலக்கணம் என்னான்னா விவசிதம் அதாவது ஸ்திதி பெற்றிருத்தல் அது பெற்றிருக்க விரைந்து எழும் கவற்றி தீர்வுற கற்பித்தவாசனம் எதில் உக்காந்தாலும் துன்பம் இருக்கக்கூடாது சுகமாக தோற்றணும் அது எந்த ஆசனமாக இருந்தாலும் சரிங்களா அதான் சுகாசனம்னு பேர் சுகாசனம்னு சொன்னால் எதிரோக்கா இருந்தாலும் ஆசனங்கள் பல அதுக்கு அணக்கில்லை அது பெரும்பாலும் எண்பத்தி நாளும் சொல்லுவாங்க இவர் இந்த ஆசிரியர் ரெண்டு பிரதானம் எடுத்துக்கொண்டு ஒன்று ரெண்டு பிரிக்கிறார் ஆக மொத்தம் மூணு தான் சொல்வார் இதில் இது ஏன்னா தியானம்ன்றதுக்கு இது நல்ல ஆசனம் அதுக்காக அந்த ஆசனத்தில் துக்கம் இல்லாமல் எது சுகமா இருக்கோ அதை வச்சுக்கலாம் என்ற கருத்து அதுக்கு சுவத்திகம் பத்தியமென்று சொல்லி இப்போ அதில் விளக்குறார் இருதுடை மேலே ஈரடி ஏறும் பரமவிருப்பது பதுமம் அது ஆகும் ரெண்டு துடை மேலே ரெண்டு பாதங்களை மேலே வச்சுக்கணும் இது பதுமாசனன் பேர் ஒரு பதம் மேலே ஒரு பதம் வைக்க மறுவல் இருப்பது மத்தியமும் இது பத்மாசனத்திலேயே அடுத்தபடியாக இருக்கிறது ரெண்டாவது மூன்றாவது இருக்கிறார் அதில் ரெண்டாவது இது ஆகவே இந்த ஒரு பதம் ஒரு பாதமானது ஒரு தொலை மேலே இருக்கணும் இன்னொரு பாதமான தொலைக்கீழே இருக்கணும் பத்மாசனம்னு சொன்னால் ரெண்டு பாதங்களும் ரெண்டு தொலை மேலே இருக்கணும் அப்படி இருக்கும்போது முதுகு திரண்டு வலையாமல் இருக்கணும் நேராக இருக்கணும் குச்சி நட்டின மாதிரி இருக்கணும் அப்படி இருந்தாக்கா அது ஆசனம் அசுகமாக இருக்கணும் விழுங்க கஷ்டமாக இருக்கக்கூடாது அப்படி ஏன் இருக்கணும்னு சொன்னால் அந்த மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபூரகம் அனாகத்தான் விசுத்தி ஆகியன்னு சொல்லக்கூடிய ஆழ்நிலைகள் சொல்லப்பட்டுள்ளன ஆழ்நிலைகளில் அந்த தியானம் செய்ய இந்திரியமானது ஓஜ சக்தியாக மாறி மேலே கிளம்புதான் அது கிளம்பி தடையில்லாமல் இருக்கிறதுக்காகத்தான் அது மாதிரி முதுகீட்டர் நேராக இருக்குதுன்னு சொல்கிறது வளைஞ்சு இப்படியெல்லாம் உட்காரப்படாது இப்படிலாம் உட்கார சில பேர் இப்படி உட்காந்துக்கிட்டு தியானம் பண்ணுவாங்க முதுத்தல் வரைப்படாது அது வளையுதுன்னு சொன்னால் பின்னால் கையாக இப்படி வச்சுக்கணும் நிமிந்துக்கணும் விளையாமல் இருக்குது அப்போ தடையில்லாமல் போகும் இல்லைன்னா தடைப்பட்டு தடைப்பட்டாக்கா அதை தியானம் ஆனது சித்திக்காது சலிப்பு ஏற்படும் மனசு வெளிமுகம் இதுக்காக இந்த ஆசனத்தில் பத்மாசனம் ரெண்டு பிரிவு ஏதாவது வச்சுக்கலாம் சொல்றார் அடுத்தது சந்துர்த்த வந்தே மறைய வைத்து அடித்தலங்கள் செவ்வேசல வாங்குற வாங்குற தொடு ஸ்வஸ்திகரமாக பாட்டில் ஸ்வசி ஆசனத்தை பற்றி சொல்கிறார் தடித்த ஊர் அதாவது பெருத்த தொலைகள் சாணுக்களின் சந்து அந்த தொலைகள் முழங்கால் காலை மடக்கும்போது முழங்கால் மடியும் அதுக்கிடையில் சந்து இருக்கும் அந்த சந்துக்குள்ளே மடித்த அந்தரத்து அதில் இடைவெளி இருக்கு அதில் உள்ளே மறைய வைத்து அந்த பாதத்தை உள்ளே கொண்டு மறை வைக்கணும் அடித்தளங்கள் செவ்வே செல அப்படி ரெண்டு சந்துகள்லையும் ரெண்டு பாதங்களையும் மடிக்க வச்ச பிறகு அந்த தொலைகள் சமமாக இருக்கணும் அப்படி சமம் ஆகும்போது வாங் ஆங் வாங்குகிற தொழுத்து எரித்தல் ஆங்கு அந்த இடத்துல பொருந்துமாறு சேர்த்து இருத்தல் அந்த தொடைகள் சந்துக்குள்ள சேர்த்து இருந்திருக்கேன் அது சுவஸ்திகமாகுது என அப்படி முடிஞ்சவரை அப்படி இருக்கலாம் ஆக ஆரம்பத்தில் எல்லாம் காலெல்லாம் வலிக்கும் முனிதான் நிற்காது அப்பியார் பலத்தினால தான் நிற்கும் ஒழிய சாமான்யமாக நிற்காது நாளாக வழி போயிடும் சுகமாக இருக்கும் அப்படி அப்பியார் பலத்தினால தான் எடுத்த ஒன்று சுகாசனம் சொல்லியிருக்கேன் நான் வைக்கும்போது நல்லா இல்லை அதனால் இந்த ஆசனம் வேண்டான்னாக்கா எல்லா ஆசனங்கள் அப்படித்தான் எந்த ஆசனமாக இருந்தாலும் ஆரம்பத்தில் நம்ம சொன்னபடி கேட்காது அது சொன்னபடி நம்ம கேட்கணும் கொஞ்சம் நாள் பழக நம்ம சொன்னபடி அது கேட்கும் சிறு சாசனத்தை கூட தியானம் பண்ணலான்னு சொல்லப்பட்டிருக்கு எந்த ஆசனமும் சௌகரியமோ செய்யலாம் இதெல்லாம் அவர் சௌகரியத்தை பொறுத்து பொதுவாக சாசனங்களில் பத்மாசனம் ஸ்வஸ்திகாசனம் மத்தியம் வீராசனம்னு சொல்லுவாங்க அப்படி செய்யலாம் இப்படி சித்தாசனம்னு சொல்லுவாங்க இது செய்யலாம் இவர் மூணு தான் சொல்கிறாரு அது ஆரம்பத்தில் கஷ்டமாக இருந்தாலும் கூட நாளாகப்பா சௌரியமான பிறகு செய்யலாம் அப்போ சுகம் தோற்றும் எடுத்து உடனே எந்த ஆசனமும் சுகம் தோற்ற துக்கம் தோற்றும் அப்படி செய்யும்போது அந்த ஆசனமானது ஆசனம் இருக்கேன்னு அர்த்தம் தமிழில் அப்படி இருப்பது அப்படி இருந்தாக்க அதன் மூலம் அதன் பிறகு தான் இந்த மேலே சொல்லப்பட்ட பிரத்யாகாரம் தாரணை தியானம் சமாதி இதெல்லாம் மேலே அதன் பிறகு தான் கூட அப்படி தான் ஆசனத்தை உக்காந்துனே பிராணாயமம் செய்யணும் வெறுமனே குனிஞ்சுக்கு நிம்மதிக்கிட்டு செய்யக்கூடாது இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஆசனத்தில் நாள்தோறும் இருந்து பழகின பிறகு தான் பிராணாயமும் செய்யணும் அப்படிங்குற கருத்து எல்லாருக்கும் முடிஞ்சால் செய்யலாம் அதனால தான் இந்த மாதிரி ஒரு ஆசன பயிற்சி இதெல்லாம் முடிந்தவர்கள் செஞ்சு நல்லது தான் இல்லாதவர்கள் எப்படியும் சாரி போல் உக்காரலாம் சிரவணம் பண்ணுறது நல்லது சிரணமனை தி ஆசனம் எல்லாருக்கும் உரியது இந்த மாதிரி ஆசன பயிற்சியெல்லாம் எல்லாருக்கும் புரியதில்லை அது முடியறதில்லை முடிஞ்சவர்கள் செய்யலாம் நீரினால் செழும்பதான வாழ்விடங்கள் நெருப்பினால் வெந்தவ இடங்கள் ஊரு ஜந்துக்கள் துர்ஜன துராலர் உதிர்ந்துடு சருகு புற்றிடங்கள் கோரமாம்பயங்கள் உள்ளிடமிடிந்த கோயில் நார் சந்திகன் மயானம் ஆரவாரங்கள் உள்ளிடம் அசுத்தம் அலக்கனாமத்தினு கதனால் இப்போது தியானம் செய்யக்கூடாத இடங்களை சொல்லி அவர் தியானம் செய்யக்கூடிய இடங்களை பின்பாடலாம் சொல்றார் நீரினால் செடும்பதான வகவிடங்கள் எங்க பார்த்தாலும் தண்ணி ஓதம் அங்கெங்கே பள்ளங்கள்லாம் தண்ணி நின்றுட்டு இருக்குது அந்த இடத்துல செஞ்சால் ஐரக்காத்து இருக்கும் அதுவும் கூடாது நெருப்பினால் வெந்த வகைவிடங்கள் இன்னும் சில இடங்களில் வேக வச்சுருப்பாங்க அல்லது மற்ற குளிர் காய் வெந்த சா அந்த சாம்பல் காற்று வந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் கூடாது ஊர்வ ஜத்துக்கள் ஊர்வனம் இருக்கு பூரம் பள்ளி பாம்புகள் அப்புறம் அதுக்கா தேவையு கொடுக்க நெட்வாக்கி இதெல்லாம் சுற்றும் எங்கே வீட்டுக்குள்ளே வந்து வந்து தான் போகிறதாக இருக்கும் அப்படி இருக்கிற இடங்கள் உட்காந்த மண்ணை அது தொந்தர பண்ணும் அது கடிச்சிட்டு போர் விஷ கடிகள் அது கடித்தாக்க அவர் மருந்து வச்சுட்டு இருக்கணும் அதனால் தொல்லைகள் அது வேண்டாம் அதன் பிறகு துர்ச்சனர் தீய மக்கள் இருக்காங்களே அவர் சூழ்நிலை இருந்தால் அங்க அவர்கள் அவர்களும் களை தேரமாட்டாங்க கலைச்சாரங்களையும் விட மாட்டாங்க அப்படிப்பட்ட ஆளுங்க அவங்க துராளர் துர்ச்சனர் கடுதலானவர்கள் துராளர்லாம் அவர்கள் வேற ஏதாவது வகைகளை கழிவு பண்ணுவாங்க ரெண்டு பேர் கழிவு பண்றவங்க அர்த்தம் உதிர்ந்திடு சருகு மரங்கள் நிறஞ்சிருக்கும் அங்கே சருவுறு ஊந்தி ஊந்து விழுந்துக்கிட்டே இருக்கும் அப்படி விழுந்தாக்க மேலேயும் விடும் காற்றுல அடிச்சிக்கிட்டு வரோம் அதை வந்து குத்திக்கிட்டு இருக்கும் துடுவாடாக இருக்கும் இதெல்லாம் உண்டு உட்டிடங்கள் பாம் புத்துகள் விசேஜத்துக்கள் அங்கே வாழும் பயங்கள் உள்ளிடம் திடங்களில் பயம் ஏற்படும் கொடு கெடுதிலான பயங்கள் அது என்ன பயங்கள் ஆலத்தில் துஷ்ட மிருகங்கள் சஞ்சாரம் இருக்கலாம் அல்லது அந்த போக துர்ஜனங்கள் சஞ்சாரம் இதெல்லாம் பயத்தை உண்டாக்கும் அவ்வளோ தனியாக இருக்கிறதுனா அது ஒரு பயம் இப்படிப்பட்ட பயங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரி பயங்கள் உள்ள இடங்கள் இருக்கக்கூடாது இடிந்த கோயில் பாலிடுந்த கோயில் இருக்க அங்கே இருக்கக்கூடாது என்ன அங்கே பேய்பிச்சாசெல்லாம் அண்டிகிட்டு கிடக்கும் நார்ச்சந்திகள் சந்திக்கிற வீதிகள் இருக்கின்றனவே அங்கே ஜனங்கள் போய்ட்டு வந்துகிட்டே இருப்பாங்க வாகனங்கள் தொல்லை கூடாது மயானம் சுடுகாட்டிலையும் செய்யப்படாது ஆறாவாரங்கள் உள்ளிடம் அப்புறம் இங்கேயா செய்யணும்னால் ஆறாவாரம் சப்தங்க செஞ்சுகிட்டே இருக்கும் மைக் வச்சுக்கிட்டு போய் அடிக்கிட்டு இருப்பாங்க கூத்து கொமாலமெல்லாம் பண்ணுவாங்க அந்த போய் செய்ய முடியுமா ஒரு ஒரு அந்த இருக்கும்போது திருவண்ணாமலையில் நான் ஜபம் பண்ண போகிறேன் அது போலித்து அம்மான் சொல்ல வாங்கிட்டேனே அடம்பரமாக வந்தார் சரி போனார் போனா அப்புறம் பத்து நாள் திரும்பி வந்துட்டார் என்ன என்னன்னா என்னங்க போங்க எங்கே அங்கே மைக்கு வச்சிக்கிட்டு பாடி எங்கே மைக்கு வச்சு பாடுறாங்க நம்ம என்ன ஜாம் பண்ணுறது அப்புறம் ஜனங்கள் வரவும் போகாமல் இருக்காங்க அங்கே ராத்திரியில் தங்கலாமாலும் பயமாக இருக்குது நான் என்ன பண்ணுறது அப்படின்னாரு திரும்பி என்னாரு முடியாது அதுக்கெல்லாம் ஒரு நல்ல பாதுகாப்பாக இடம் இருந்தால் தான் முடியும் அது அறாவாரங்கள் உள்ளம் அசுத்தம் அசுத்தம்னா குப்பைகோளம் கொட்ட இடம் மலை முத்திரமெல்லாம் கழிப்பாங்க இது பாரு வெயில் காலத்தில் ஜிம்மன் வாடகை வரும் இந்த பக்கம் இப்போ வராது இனிமேல் தான் வரும் மழை காலத்து வராது அமைஞ்சிருக்கும் என்னெல்லாம் மலை முத்திரம் போகிற இடம் தான் நாற்று வாரம் பூரா காவேரி மலத்தை போக்கும் அதன் கரையை மலத்தை ஆக்கும் காவேரிக்கு மய வந்து